வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது சேவை ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மண்மலை கிராமத்தில் எட்டு சாலை எதிர்ப்பு இயக்கத்தினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் அதிகமான விவசாயிகள் தங்களது குடும்பத்தோடு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த உள்ளனர் புதுக்கோட்டை அருகே நடந்த சாலை விபத்தில் சபரிமலையில் தரிசனம் செய்து விட்டு வந்த ஐயப்ப பக்தர்கள் ஏழு பேர் பரிதாபமாக பலியானார்கள் அதிமுகவில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜே தீபா இணைந்து கொள்ளலாம் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் சாலை விபத்துகள் குறைந்துள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னை மதுரை இடையே அதிவேக தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சொகுசு ரயில் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த ரயிலை வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மதுரை வரும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் இந்த ரயிலின் வெள்ளோட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது திமுக வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் வருகிற ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு திருவாரூர் தெற்கு வீதியில் நடக்கிறது திமுக தலைவர் மோகா க ஸ்டாலின் தலைமை தாங்கி பேசுகிறார் திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெயர் இன்று அறிவிக்கப்படும் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் மேகாலயாவில் சட்டவிரோத சுரங்க பணிகளை தடுக்க அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இமாச்சல பிரதேசத்தில் பதினாறு பேருடன் சென்ற பள்ளி பேருந்து பள்ளத்தாக்கில் உருண்டு விழுந்ததில் ஓட்டுநரும் ஆறு குழந்தைகளும் உயிரிழந்தனர் பெங்களூருவில் கடும் பனிமூட்டம் காரணமாக விமானங்கள் தரையிறங்க முடியாமல் போனதால் சென்னைக்கு திருப்பி விடப்பட்டன போராட்டம் குண்டுவீச்சு எதிரொலியாக சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது மேற்கு வங்காள மாநில முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு பிறந்த வாழ்த்துக்கள் கூறியுள்ள அம்மாநில பாரதிய ஜனதா தலைவர் திலீப் கோஷ் திரிணமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி பிரதமராக நல்ல வாய்ப்பு என கருத்து தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பெங்களூரு மத்திய தொகுதியில் நடிகர் பிரகாஷ் ராஜ் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆம் ஆத்மி தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன புதுச்சேரியிலிருந்து பெங்களூருவுக்கு செல்லும் விமான நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் இருந்து பகல் பன்னிரண்டு இருபது மணிக்கு பெங்களூர் செல்லும் விமானம் நேற்று முதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் நீண்ட காலமாக பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த அகஸ்தியர்கூட மலைக்கு பெண்கள் செல்ல கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இதனையடுத்து அங்கு ட்ரக்கிங் செல்ல ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது ஒமான வழியாய் இருந்த இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் அயல்நாட்டு செய்திகள் எந்த நேரத்திலும் போரை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்படி சீன ராணுவத்தினருக்கு அதிபர் ஜி ஜின் பிங் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சீனாவின் மக்கள் தொகை ஒன்று பில்லியன் வரை அதிகரிக்கும் என்றும் அதன் பிறகு தடுக்க முடியாத சரிவை சந்திக்கும் என்றும் அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க நகைச்சுவை நடிகர் ஹசன் மின்ஹா நிகழ்ச்சி ஒன்றில் சவுதி அரசை விமர்சித்த காரணத்துக்காக அவரது நிகழ்ச்சி எபிசோடுகள் நீக்கப்பட்டுள்ளன இதனை தொடர்ந்து இந்த நீக்கம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான தடை என்று ஹாலிவுட் உலகில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்ப நிதி ஒதுக்காவிட்டால் அரசு நிர்வாக முடக்கம் ஆண்டு நீடிக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார் பாகிஸ்தானில் பெஷாவர் நகரில் உள்ள பழங்கால இந்து மத தளமான பஞ்ச தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதை அறிவித்த கைபர் பக்துன் குவா மாகாண அரசுக்கு சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் ராணுவத்தின் சிறப்பு அதிரடிப்படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் தாலிபான் தீவிரவாதிகள் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் செல்பி மோகம் காரணமாக அயர்லாந்து மலை உச்சியில் தவறி கடலில் விழுந்த இந்திய மாணவர் ஒருவர் பலியாகியுள்ளார் வணிகச் செய்திகள் ஊழியர்கள் விரோத கொள்கையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் மீண்டும் ஜனவரி எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் வேலை அழைப்பு விடுத்துள்ளன தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டத்தின் கீழ் தொழிலதிபர் விஜய் மும்பை சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்துள்ளது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் என் பற்றிய முழுமையானகுப்பு எதுவும் கிடையாது ஒருவேளை அது இருந்திருந்தால் தற்போது ஏற்பட்டுள்ள நிதி புழக்க தட்டுப்பாட்டை தவிர்த்திருக்கலாம் என்று பொருளாதார விவகாரங்களுக்கான துறையின் செயலாளர் சுபாஷ் சந்திர தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சிட்னி கிரிக்கெட் டெஸ்டின் நான்காம் நாள் ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலிய அணி முன்னூறு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஃபாலோ ஆன் பெற்றுள்ளது இன்று டெஸ்ட் போட்டியின் இறுதி நாளாகும் ரிஷப் பண்ட் தோனியை விட அதிக சதங்கள் விளாசுவார் என ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆறாவது ப்ரோ கபடி லீக் சீசன் பட்டத்தை குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு புல்ஸ் அணி வென்றுள்ளது மராட்டிய ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் நடந்த இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா திவிஜ் சரண் ஜோடி பட்டம் வென்றுள்ளது திரைச்செய்திகள் நடிகர் விஜய் தெரி மற்றும் மெர்சல் படங்களை தொடர்ந்து மூன்றாவது முறையாக அட்லி இயக்கத்தில் நடிக்கிறார் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிக்கும் இப்படத்தில் கதாநாயகியாக நயன்தாரா நடிக்கிறார் விவேக் யோகி பாபு இருவரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் இயக்குனர் ராம் இயக்கத்தில் மம்முட்டி அஞ்சலி தங்கமீன்கள் சாதனா நடித்திருக்கும் படம் பேரன்பு உலகெங்கும் பல திரைப்பட விழாக்களில் பங்கேற்று பல விருதுகளையும் உலகளவில் சினிமாவில் தீவிரமாக செயல்படும் பலரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ள இப்படம் அடுத்த மாதம் திரையரங்குகளில் வெளிவர உள்ளது குக்கு ஜோக்கர் படங்களை இயக்கிய ராஜீவ் முருகன் அடுத்து இயக்க இயற்கும் படம் ஜிப்சி நெடுநாட்களுக்கு பிறகு கமர்ஷியல் பொழுதுபோக்கு படம் இல்லாத ஒரு படத்தில் நடிக்கிறார் நடிகர் ஜீவா சந்தோஷ் நாராயணன் இப்படத்துக்கு இசையமைக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்